வணக்கம் 5. ஜூன் இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஜான் டால்டன் என்ற அறிவியல் அறிஞரின் கூற்றுப்படி அணுக்கள் என்பவை பிரிக்க முடியாத கடினமான கோலங்களாகும் இரண்டு வெர்னியர் அளவுகோலை பியரி வெர்னியர் வடிவமைத்தார் மூன்று தமிழகத்தின் முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கே காமராஜ் அவர்கள் பதவியேற்றார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி எந்த இரு நகரங்களை இணைக்கிறது இரண்டு டைனமோவை கண்டுபிடித்தவர் யார் மூன்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த அடிப்படை உரிமைக்கான சட்டப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி